तापत्रय विनाशाय, சச்சிதானய விஷோத்தியேத்தாபயா வய நுமேஷேபீவின் கோபி மாமுப்பூரிதா இருபத்தி நாலாவது ஸ்லோகம் வரைக்கும் கடைசியாக பார்த்துருக்கோம் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துருவோம் சா சங்கேத உபஜீவினி சா அப்பேற்பட்டவள் அந்த பிங்களா விளைமகள் சங்கேத உபஜீவனி அதாவது அடையாளம் காமிக்கிறது கண்ணசைவோ ஏதோ ஒரு சங்கேத வச்சிக்கிண்டு புரிஞ்சுக்கிறவள் குறிப்பை கொண்டு வாழ்வள்னு அர்த்தம் குறிப்புகளால் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகின்றவள் சங்கேத்த உபஜீவினி சா ஆகத்தேஷு அபயாத்தேஷு ஜனங்கள்லாம் அந்த வழியில் பருகிறார்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் அப்படி வந்து போயிட்டுருக்கோம் ஒருத்தரும் இங்கே உள்ளே வரல அவளுடைய வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டேன்கிறார்கள் அப்போ இவன் வருவான் அவன் வருவான்னு ஒரு ஒருத்தனையாக பார்க்குறாளாம் வித்தவான் கோப்பி மாமுபைஷியி பூரிதா கோபி மாமு உப்பை விஷயத்து அந்நகா வித்தவன் ஒரு பணக்காரன் வந்துட்டு அப்படி போயிட்டான் இன்னொரு பணக்காரன் இதை அதிகமாக கொடுக்குறவன் நமக்கு வருவான் அப்படின்னு நினச்சிட்டுருக்கலாம் அப்படிங்கிறார் அந்நகா வித்தவான் அப்பி கோபி யாராவது ஒருத்தன் இதை காட்டிலும் பணம் நிறைய கொடுக்குறவனா பூரிதஹா பூரினா அதிகமாக கொடுக்குறவன் நிச்சயமாக வருவான் அப்படிங்கிற எண்ணத்தோட நின்று கொண்டிருந்தாள் அப்படிங்கிறார் அடுத்த ஸ்லோகம் படிச்சுடுவோம் துராசயா துவஸ்த நித்ராலம்பி நிர்கட்சி சமபத்தியா துவஸ்த நித்ரா இவ்வாறு இந்த துராச இந்த கெட்ட ஆசையினால தர்மத்தை அழிக்கிற ஆசைதானே வரவனுடைய தர்மத்தையும் அழிக்கிறா இவளுடைய தர்மத்தையும் அழிச்சுக்கிறா மனுஷ ஜென்மாவையே வீணடிக்கிறாள் ஆக இப்படி ஏவம் துராசயா துவஸ்த நித்ரா தூக்கமும் போயிடுத்து துவாரி அவலம்பத்தி அந்த வாசக்கதவுலேயே சாஞ்சின் இருக்கா துவாரத்திலேயே வாசக்கதவுலேயே சாஞ்சின் இருக்க அவலம்பதி துவாரின்னா என்ன அர்த்தம் துவாரத்தில் அதாவது நுழைவாயிலில் சாய்ந்து அப்புறம் சில சமயம் இப்படி சாஞ்சன் இருப்பாள் அப்புறம் என்ன பண்ணுவா நிர்கச்சந்தி பிரவிஷதி சில சமயம் உள்ள போவா திரும்ப வெளியில் வருவான் இப்படியே உள்ள போவோ வெளியில் வர நிஷீதம் சமபத்தியத்தை இப்படி போய்கொண்டிருக்கையில் நடுராத்திரி வந்து விட்டது யாரும் வரமாட்டார்கள்ங்கிற அர்த்தத்தில் நிஷீதம் சம் அபத்தியத்தை நடு இரவு வந்து விட்டது ஆக ி பிர எம்ரிபூர்ணமான மனமார்ந்த நல்வாழ்த்துகள்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 ஐந்து எண்ணுக்கு உங்களுக்கு பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் ஹரிவோம்